பொன்வண்ண தந்தாதி இருபத்தி இரண்டாம் செய்யுள் உரை திருச்சிற்றம்பலம் கட்டளைக் கழித்துறை வேதியன் பாதம் பணிந்தேன் பணிந்து மெய்ஞானமென்னும் ஜோதி என்பாலுற உற்று நின்றேற்கு இன்று தொட்டிதுவே நீதியென்றான் செல்வமாவதென்றேன் மே நினைப்பு வண்டாரோதி நின்போல் வகைத்தேயிருபாலும் ஒழித்ததுவே உரை வேதியன் சத்தார்த்த லட்சியனாகிய இறைவன் பாதம் திருவடிகளை பணிந்தேன் வணங்கினேன் பணிந்து பணிந்து திருவருட் திருவருட்சூகத்தில் நின்ற யான் அவனால் கடைக்கணிக்க பெற்றதனால் மெய்ஞானம் என்னும் மெய்யறிவு என்னும் இயற்கை விளக்கமாகிய அவ்விரைவனது ஆண்பாள் வடிவம் ஜோதி ஜோதி என்பது என ஜோதிப்பாலென கொளர்ப்பாலது என்புற ஆன்மசக்தி விளக்கமாகிய எனது பெண்பாலில் கலக்க உற்று நின்றேன் ஐக்கியானுபவம் பெற்று நின்றேன் நின்றேற்கு அங்னம் நின்ற என்னை இறைவன் மீட்டும் கடைக்கணித்து இன்று தொட்டு இதுபொழுது தொடங்கி இதுவே இவ்வனுபவ ஒழுக்கமே நீதி என்றான் நீ அனுபவிக்கின்ற ஒழுக்கமாகக என்று திருவாய் மலர்ந்தருளினன் யானும் செல்வமாவதென்றேன் அடைதற்குரிய திருவருட்செல்வம் இங்னம் ஆவதென்று அங்னமே நின்றனன் மேல் அதன் பின்னர் நினைப்பு இருவகை பாலினும் கவர் பட நின்ற எனது நினைவு வண்டாரோதி வண்டு மொய்கின்ற இயற்கை மனம் வீசும் அழகத்தை உடையாய் நின்போல் வகைத்துயே இறைவனது அனுபவ விருப்பம் பற்றி வந்த தாப விசேடத்தார் பெண்பார்க்குரிய நானத்தை விடுத்து பலரும் கேட்க தூது செல்லுதி என்று என்னை வருந்தி ஏவுதலால் ஊக்கம் முதலியவுடைய ஆண்பால் தன்மை அவை இன்றிய நின் பெண்பால் தன்மையில் கலக்கப்பட்டு இருபாலும் ஒழித்து நின்ற நின் வண்ணம் போன்றதாய் இருபாலும் ஆண்பால் பெண்பால் என்னும் இரு பாலினிடத்தும் செல்லுகை ஒழித்தது ஏங்கிற்று ஆகலில் நீயும் புறத்தே என்னை ஒப்பாயாக இது சிவானந்தத்தை அகத்தே அனுபவித்த தோழி புறத்தனுபவம் விரும்பிய தலைவியை அறிவுறுத்தியது பொன் அந்தாதி இருபத்தி இரண்டாம் செய்யுள் உரை முற்றிற்று